ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பிலே ஸ்ராத்திலே நாம் சொல்லக்கூடியதான ஒவ்வொரு மந்திரங்களுடைய அர்த்தத்தையும் விரிவாக பார்த்துன்னு வரோம் அதில் விஸ்வே தேவர்கள்னு சொல்லப்படுற தேவதைகளையும் ஒரு பிராமணரிடத்திலே ஆவாகனம் பண்ணுற பொழுது சொல்லக்கூடியதான மந்திரத்தினுடைய அர்த்தத்தை விரிவாக பார்த்தோம் அப்படி அந்த மந்திரம் சொல்லி அந்த ஆவாகனம் பண்ணின பிறகு ஒரு ஸ்லோகமானதை சொல்லி பிரார்த்தனை பண்ணணும் ஆக்சன் தூ மகாபாகா விஸ்வே தேவா மகாபலா சாவதானா பவன் து இந்த ஸ்லோகத்தையும் சொல்லணும் ஏன் இந்த ஸ்லோகம் சொல்லணும் அப்படிங்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குது என்னென்னா விஸ்வ தேவர்கள் அப்படிங்கிறவா பத்து பெயர்கள் பத்து பெயர்கள் இருக்காவா இந்த விஸ்வ தேவர்களுங்கிறவா யார் அப்படின்னா பித்திருக்களுக்கு நாம் பித்தர்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான அத்தனை ஹவிசையும் பித்திருக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பவர்கள் விஸ்வே தேவர்கள் தக் பிரஜாபதியினுடைய தௌஹித்திரர்கள் இவ தக்ஷஸ்ய துகிதா சாத்வீ விஸ்வாநாம பரிசுதா தச புத்திரா மகாபாகா விஸ்வேதேவா பிரகீர்த்திதா அப்படின்னு தக்ஷபிரஜாபதியினுடைய பொண்ணு விஸ்வானு பேர் அவளிடத்திலே பிறந்தவர்கள் இந்த விஸ்வே தேவர்கள் பத்து இவ இந்த பத்து பெயர்கள் பிறக்கிற விஸ்வாங்கிற தக் பிரஜாபதியினுடைய பொண்ணுநடத்திலே அதாவது கிரக்சோ வசு சத்திய காலக்காமியுரிச்சோன தவ புரூரவ ஆர்வச்சேற்று விஷேதேவா பிரக்கீர் கிரூன்வா நசு சத் காலகா ரோச்சன குரூரவாகா ஆர்திரவஹா அப்படின்னு பத்து பெயர்கள் இந்த பத்து பெயர்கள் ரெண்டு ரெண்டு பெயராக பிரிஞ்சு அஞ்சு குரூப்புக்காக இருக்காயுவா ரெண்டு ரெண்டு பெயர்களாக இந்த பத்து பெயர்களுக்குமே நாம் பித்திருக்களை உத்தேசித்து கொடுக்கக்கூடிய ஸ்ராத்தத்தை கொண்டு போய் சேர்க்கிறது தான் இவர்களுடைய காரியம் ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு விதமான விஸ்வேதேவர்களை நாம் ஆராதிக்கிறோம் இது விஷயமாக தர்மஷாஸ்திரம் சொல்கிறபொழுது இஷ்டி கிரக்சா சங்கீர்யா வைஷ்விக்கே நாந்தீமுகே சத்யவசு காமியே சூரிரோச்சன புரூரவ கால காம ஏம் சங்கீர்த்தேதி அதாவது சோமயாகங்கள் பண்ணுற பொழுது இந்த யாகத்திற்கு அங்கமாக நாந்தீஸ்ராத்தம் உண்டு அப்படி ஸ்ரௌத கர்மாக்களில் நாந்தீஸ்ராத்தம் பண்ணுற பொழுது ரெண்டு விஸ்வ தேவர்களை அங்கே ஆராதிக்கிறோம் அவர்களுக்கு கருத்துர்தகான பேர் நாந்தீஸ்ராத்தம் பாக்கி கிரியோக்தமான கர்மாக்கள் இருக்கே ஜாதகர்மாலேருந்து ஆரம்பித்து செய்யக்கூடியதான கர்மாக்களுக்கு அங்கமாக நாம் செய்யக்கூடிய நாந்தி ஸ்ராத்தத்தில் சத்தியவசூ சஞ்ஞக விஸ்வ தேவர்கள்னு அங்கே நாம் பூஜை பண்ணுறோம் அதே போல் காமியஸ்ராத்தங்களில் அதாவது சில காமனைகளை உத்தேசித்து செய்யக்கூடிய ஸ்ராத்தம் அதே போல் மகாலய ஸ்ராத்தம் இவைகளில் துரி ரோச்சனோன்னு சொல்லப்படுற விஸ்வயதேவர்களை பூஜிக்கிறோம் வருஷா வருஷம் நாம் செய்யக்கூடிய ஸ்ராத்தத்திற்கு பிரத்யாப்திக ஸ்ராத்தம்னு பேர் அந்த பிரத்யாப்திக ஸ்ராத்திலே புரூரவார்திரவோன்னு சொல்லப்படுற விஸ்வதேவர்களை பூஜிக்கிறோம் நைமித்திக்ராத்தத்தில் காலகாம சங்ககோன்னு ரெண்டு பேர்களை பூஜிக்கிறோம் நைமித்திகமான சில காரணங்களுக்காக செய்யக்கூடிய ஸ்ராத்தம் இப்போ சபிண்டீகரணம்னு ஒரு ஸ்ராத்தம் இருக்குது காலமான பிறகு பன்னெண்டாவது நாள் அன்னைக்கு செய்யக்கூடிய ஸ்ராத்தம் அது நைமித்திக்ராத்தம்னு பேர் அந்த ஸ்ராத்தத்தில் காலகாம சங்கீத விஸ்வதேவர்கள்ங்கிறது ரெண்டு பேரை பூஜிக்கிறோம் இப்படி ரெண்டு ரெண்டு பேர்களாக வச்சுண்டு அந்த அஞ்சு விதமான விஸ்வ தேவர்களையும் பத்து விதமான விஸ்வ தேவர்களையும் நாம் ஆராதிக்கிறோம் ஸ்ராத்தத்தில் ரெண்டு பேரை நாம் சொல்கிறோம் ஆனால் ஆவாகனம் பண்ணுற பொழுது பகுவச்சனமாக சொல்கிறோம் நிறையா பேர் இருக்கிறா போல தான் மந்திரங்களை சொல்கிறோம் புரூரவார்திரவசம்யகான் விஸ்வான் தேவான் பவத் சுவாகயாமி அப்படின்னு மந்திரம் சொல்கிறோம் பகுவச்சனமாக சொல்கிறது பகுவச்சனம்னா நிறைய பேர் இருக்கிற மாதிரி சொல்கிறோம் ஆனால் அங்கே வர்றது ரெண்டு பேர் தானே அப்போ ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி தானே அந்த மந்திரத்தை சொல்லணும் த்விவச்சனமாக தானே மந்திரத்தை சொல்லணும் பகுவச்சனமாக நாம் ஏன் சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அங்கே ஒரு சுவாரஸ்யம் இருக்கு என்னென்னா ஒரு குடும்பத்தில் அண்ணா தம்பிகள் நிறையா பேர் இருக்கா கூட்டு குடும்பமாக இருக்கா அப்படின்னா ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போகிறோம்னா அங்கே இருக்கிறவ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கொடுக்கக்கூடாது கல்யாண பத்திரிகை மூத்தவர் யாரோ ஜேஷ்டர் வயசில் மூத்தவா யாரோ அவருக்கு கல்யாண பத்திரிக்கையை கொடுத்துட்டும் அவசியம் எல்லோரோடும் சேர்ந்து நீங்கள் வரணும் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு கூப்பிடுவோம் அப்படி பெரியவருக்கு சொல்லிட்டாலே அத்தனை பேருக்கும் சொன்ன மாதிரி ஆனால் கூப்பிட்றது அத்தனை பேரும் தனித்தனியாக கூப்பிடணும் பத்திரிக்கை கொடுக்கறது மூத்தவருக்கு மாத்திரம் கொடுக்கணும் கூப்பிட்ற பொழுது எல்லோரையும் தனித்தனியாக கூப்பிடணும் அப்படின்னு வழக்கம் அது போல தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் நாமச்சைவ தோற்பத்தியும் நவிதுரியே த்விஜாத்தயா ஸ்லோகமேதம் பட்டேயுஸ்தே பிராமணானாம் சமீபகா இந்த விஸ்வ தேவர்கள் பத்து பேரும் சேர்ந்துருக்கா அதில் இந்த புரூரவ ஆர்திரங்கிற சொல்லப்படுற ரெண்டு விஸ்வ தேவர்களை நாம் ஸ்ராத்திலேன்னு சொல்லி அவாகனம் பண்ணினாலும் கூட எல்லா விஷயதேவர்களுமே இந்த ஸ்ராத்தத்திற்கு வரணும் ஏன்னா பத்து பேரும் சேர்ந்து தான் அவிர்வாகங்களை கொண்டு போய் கொடுக்குறா பித்திருக்கள் இடத்துல அப்படிங்கிறதுனால இவ்வாறு ரெண்டு பேர் தானே சொல்லியிருக்கா அப்படின்னு பாக்கி பேருடைய நாம் ஆளாகக்கூடாது அப்படிங்கிறதுனாலே தான் இந்த ஸ்லோகமேதம் பட்டேயுஸ்தே பிராமணானாம் சமீபகா இந்த ஸ்லோகத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கறது தர்மசாஸ்திரம் ஆகச் சந்துமஹா அபாகா விஸ்வே தேவா ஏ அத்த விதா அஸ்ராத்தே சாவதானா பவந்து தே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டால் பாக்கி விஸ்வ தேவர்களுடைய கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டி இருக்காது மேலும் நாம் எல்லா விஸ்வய தேவர்களையும் கூப்பிட்ட மாதிரியும் ஆச்சு ஏன்னா பகுவச்சனமாக நிறைய பேரை நாம் கூப்பிட்ட மாதிரி தானே ஆவாகனம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனாலே பேருடைய கோபத்திற்கும் ஆளாக வேண்டி வராது அப்படிங்கிறதுனாலே நம்முடைய தர்மசாஸ்திரம் இந்த ஸ்லோகத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்து முதல்ல விஸ்வ தேவர்களை ஆவாகனம் பண்ணணும் அந்த ஆவாகனம் பண்ணக்கூடிய முறையும் பிரதட்சிணமாக ஆவாகனம் பண்ணணும்னு தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது அதாவது தேவார்ச்சா தட்சிணாதிசாத்து பாத ஜான்வம்ச அப்படி எவைங்கிற தானியத்தை கையில் வச்சுண்டு மந்திரத்தை சொல்லி புரூரவார்திரவசம் விஸ்வான் தேவான் பவத்சு ஆவையாமி அப்படின்னு சொல்லி பாதம் முட்டி தோள்பட்ட சிரசு அப்படி பிரதக்ஷமாக போடணும் வலமாக போடணும் விஸ்வே தேவர்களுக்கு சிரோம்ச ஜானு பாதேஷு வாமாங்காதிஷு பைத்திருக்கே சிரசு தோள்பட்ட முட்டி பாதம்னு இடமாக போடணும் எள்ளுனாலே பித்தக்களுக்கு அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி இந்த மந்திரத்தை சொல்லி அவாகனம் பண்ணிவிட்டு இந்த ஸ்லோகத்தையும் சொல்லி பிரார்த்தனை வரணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்